ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ரட்சணிய கொம்பு ஹான் ஆப் சால்வேஷன் லூக்கா வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா முதலாம் அத்தியாயம் அறுபத்தி எட்டாம் வசனம் முதல் எழுபத்தி ஒன்பதாம் வசனம் வரை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தம் பணின இறக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்பிடிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆப்ரஹாமுக்கு இட்ட நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கத்தரிசுகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கும் தம்முடைய தாசனாகிய தாவிதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கத்தரிசி எனப்படுவாய் நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உறக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் ரட்சணிய கொம்பு horn of salvation indiye manappaada vasanam 1 korinthiye 118 silubayin seidhi nammai meetedukkum irai vanmayai irukkirathu the message of the cross is the power of god to us who are being saved narcheediyin vallumaye namadu kristova vaalvey thuvakki vekkirathu suvishesham anathu viswasikkira ovvoru varkkum கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமையாயிருக்கிறது என்று அன்றைய உலகின் அரசியல் தலைநகராம் ரோமா நகர மக்களுக்கு வெட்கப்படாமல் பவுல் அறிவித்தார் மார்க்க பக்தியுள்ள யூதனோ அறிவு பெருத்த கிரேக்கனோ கல்லாத பழங்குடியினோ எவருக்கும் எவ்வித வேறுபாடுமின்றி அவ்வல்லமை செயல்படும் எனவேதான் அவர் சொன்னார் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் அது தேவ வல்லமையாயிருக்கிறது எவ்வளவு புனிதமான மார்க்க சடங்காச்சாரமானாலும் சரி எவ்வளவு தத்துவ ரீதியான விவாதமானாலும் சரி எவ்வளவு பழமையான பாரம்பரியம் என்றாலும் சரி பிரியமானவர்களே அது ஒருவரையும் ரட்சிக்காது மறுபடி சொல்லுகிறேன் எவ்வளவு புனிதமான மார்க்க சடங்கு என்றாலும் சரி எவ்வளவு தத்துவ ரீதியான விவாதம் என்றாலும் சரி எவ்வளவு பழமையான பாரம்பரியம் என்றாலும் சரி அது மனிதரை ரட்சிக்காது மக்களை நித்திய மீட்புக்குள் கொண்டு கடவுள் பயன்படுத்தும் ஒரே வல்லமை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒன்றுதான் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பின் சரிதையானது வெறும் சரித்திர சம்பவம் அல்ல அது வல்லமை நிறைந்த அருட்செய்தி மிக கொடிய பாவியையும் நொடிப்பொழுதில் மாற்றிவிடும் வல்லமையுடையது அது சுவிசேஷம் என்பது வெறும் அறிவிப்பு அல்ல அது ஒரு நபர் தி காஸ்பல் இஸ் நாட் அ மேயர் ப்ராக்ளமேஷன் இட் இஸ் அ பர்சன் அதுதான் கிறிஸ்துவானவர் ரட்சிப்புக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையாய் இருக்கிறார் என்று ஒன்று குருந்தியர் ஒன்று வாசிக்கிறோம் சிலுவையின் செய்தி நம்மை மீட்டெடுக்கும் இறைவன்மையாய் இருக்கிறது இதுதான் இன்றைய மனநவசனம் சுவிசேஷத்தை திருத்தூதுவர் பேது அழியா வித்து இம்பரிஷபிள் சீட் என்று அழைக்கிறார் உயிரும் வலிமையும் நிறைந்துள்ளது நமது புதுப்பிறப்பிற்கு காரணமான வித்து இதுவே என்பது பேதருவின் உபதேசம் ஒன்று பேத முதலாம் 23 வசனம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே இது நாம் ஒருபோதும் நம்முடைய ஊழியங்களிலே மறந்து போக கூடாத ஒரு முக்கியமான சத்தியமாகும் உன்னதமானவரின் வல்லமை மரியாள் மீது நிழலிட்ட போது அவளது கற்பத்தில் இயேசு உருவானார் கிறிஸ்துவின் கன்னி பிறப்பு மனிதரால் கூடாதது ஆனால் கடவுளால் கூடாதது இல்லை என்பதே தூதன் மூலம் வந்த செய்தி மீட்கப்பட முடியாத அளவு பாவி எவரும் இல்லை மறுபடி சொல்கிறேன் மீட்கப்பட முடியாத அளவு பாவம் உள்ள பாதி எவரும் இல்லை மிக மிக கடினமானது ஒரு நிலைமையை மனதில் வைத்து கிறிஸ்துவின் சீடர்கள் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது செல்வந்தர்கள் மோட்சத்திற்குள் நுழைவதை விட அது இலகுவான காரியம் என்று அவர் சொன்னார் இதை கேட்டவுடனே சீடர்களுக்கே சற்று ஆட்டம் கண்டுவிட்டது அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள் அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு அந்த காவிரியல் கொடுத்த அதே பதிலையே கொடுத்தார் இது மனிதரால் கூடாததுதான் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை ரட்சிப்பு என்பது ஒரு விடுதலை அது சாத்தானின் பிடியில் இருந்து பிடுங்கப்படுத்தலாம் நற்செய்திதான் அந்த விடுதலை பிரகடனம் தி காஸ்பல் இஸ் தி எமான்சிபேஷன் அது விடுதலை பெறுபவனை சிறையில் இருந்து சிம்மாசனத்திற்கு நடத்தி செல்கிறது இட் லீட்ஸ் ஏம் ஃப்ரம் பிரிசன் டு பேலஸ் அது பாவியானவனை படு பாலா பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்து பரத்திற்கு உயர கொண்டு போய் கிறிஸ்துவோடு அவனை விண்ணில் அமர செய்கிறது இவ்வித அறிவினால்தான் சஹரியா அந்த மீட்பை குறித்து பாடுகையில் ரட்சண்ய கொம்பை என் ஆண்டவர் உயர்த்தினார் என்று பூரித்தார் தரங்கம்பாடியை சேர்ந்த ஞா சாமுவேல் ஐயர் கீர்த்தனையில் பாடிய ஒரு பாடலில் இருந்து ஒரு கவி சுந்தர திருவசனம் இந்து தேசத்தும் நிலைக்க தூயனார் எமக்கருள் சொரிந்திட தந்திர பிசாசின் மார்க்கம் நிந்தையுடனே பறக்க சர்வ வல்லவன் சபை தலைக்கவே எவ்வளவாக அவர்கள் சுவிசேஷத்தின் வல்லமையை விசுவாசித்து அனுபவித்திருந்தால் இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் அவர்கள் வாயிலிருந்து வெளிவந்திருக்கும் சிலுவையின் அச்செய்தி நம்மை மீட்டெடுக்கும் இறை வன்மையாய் இருக்கிறது த மெசேஜ் ஆஃப் த கிராஸ் இஸ் த பவர் ஆஃப் காட் டு வாஸ் ஹூ ஆர் எங்கள் மகாபிரிய தேவனே ரட்சணிய கொம்பிற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எங்களை ரட்சிக்கிற வல்லமையாயிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அந்த ரட்சிப்பின் வல்லமையை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே முழுக்க முழுக்க நாங்கள் அனுபவித்து அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே உம்முடைய திருச்சபைக்கு வெளியே உம்முடைய மந்தைக்கு வெளியே ஆயிரம் ஆயிரம் கோடி கோடியான மக்கள் இன்னும் கர்த்தாவே இந்த விடுதலை பிரகடனம் அவர்களுக்கு வாசிக்கப்படாததா தேவை இல்லாமல் கர்த்தாவே பிசாசின் பிடியிலே சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறார்கள் கர்த்தாவே ஞானி என்றாலும் சரி அவர்கள் மூடர் என்றாலும் சரி அவர்கள் கிரேக்கர் என்றாலும் சரி அந்நீர் என்றாலும் சரி எல்லாருக்கும் ஒன்று இந்த சுயசேஷத்தின் வல்லமையை விசுவாசித்தவர்களாக நாங்கள் போய் அதை பிரசுரிக்க பிரகடனப்படுத்த கத்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் சுற்றும் சூழல்களிலேயே இன்னும் இந்த நற்செய்தியின் வல்லமையினால் பாதிக்கப்படாத மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சீக்கிரம் அவர்களை நோக்கி எங்கள் கால்கள் விரைய உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரட்சணிய கொம்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்